அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அமைந்தாங்கு ஒழுகான் அளவு தன்னை வியந்தான் விரைந்து கடும் அமைதியோடு ஒரு செயலை செய்யாதவன் தன்னுடைய ஆற்றலின் அளவை தெரிந்து கொள்ளாதவன் தன்னை அளவினும் அதிகமாக நினைப்பவன் ஆகிய இம்மூவரும் விரைவில் கெட்டுவிடுவார்கள் என்பதே இந்த குரட்பாவின் பொருள் அமைந்து ஆங்கு ஒழுகான் அளவு அறியான் தன்னை வியந்தான் விரைந்து கடும் என்று படிக்க வேண்டும் அமைதியோடு தன் ஆற்றலையும் எதிரியின் ஆற்றலையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் தன்னுடைய ஆற்றல் மிகுந்திருக்குமானால் செயலை செய்ய மேற்கொள்ள வேண்டும் தற்பெருமை பேசிக்கொண்டு தன்னையும் தன்னை சார்ந்திருப்பவர்களையும் ஏமாற்றி கொள்ளக்கூடாது அமைதியின்மை அதாவது கொஞ்சம் பொறுமையாக யோசிக்கிறது கிடையாது அளவு அறிய மாட்டாமை நம்முடைய அளவு என்னன்னு தெரிஞ்சுக்கிறது இல்லை அதை தவிர தன்னை பெருமையாக வேற நினச்சிக்கிற சுவாவம் இதனால் வரவும் செய்கிறது சில வெற்றிகளால் ஆகையினால அமைதிதான் தன்னுடைய வலிமையையும் மாற்றான் வலிமையையும் அமைதினா பொறுமை செயலினுடைய பலத்தையும் அறிவதற்கு துணை புரியும் என்பது இதனுடைய விளக்கமாக அமைகிறது மூன்று நான்கு குரட்பாக்கள் வலி அறியாமல் அதாவது பலத்தை அறியாமல் செயல் புரிந்தால் வரக்கூடிய கேடை நமக்கு உணர்த்தி இருக்கிறது பழமொழி முந்நூற்றி ஆறு தன்னை இணைத்தும் வியவர்க்க எந்த காரணத்தை கொண்டும் தன்னை பெரிசாக நினைச்சிக்கக்கூடாது பெருமிதமாக நினச்சா கூட ஜாகிரதையாக இருக்கணும்னு அர்த்தம் கம்பராமாயணத்தில் கம்பர் சொல்லுகிறார் கழித்தவர் கெடுதல் தெண்ணம் ரொம்ப அளவுக்கு மீறி சந்தோஷப்பட்டுக்கிட்டு நம்மளுக்கு தான் எல்லாம் கிடச்சதுன்னு நினைக்கிறவன் சீக்கிரம் கெட்டு போயிடுவான்னு அர்த்தம் ஆதிசங்கரர் சொல்லுகிறார் பகவத்கீதை ஒரு உரையில் பதினெட்டாவது அத்தியாயத்தில் சொல்லுகிறார் வாழ்க்கையில் கொஞ்சம் வெற்றி கிடைச்சதுன்னா கர்வம் வந்து விடுகிறது சில பேருக்கு கர்வம் வந்துவிட்டதென்றால் தர்மத்தை மீறுகிறார்கள் தர்மத்தை மீறினால் காலப்போக்கில் அவர்களுடைய வாழ்க்கை வீணாக அழிந்து போகிறது பயனற்றதாகி விடுகிறது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறார் திருக்குறளே இதுக்கு அகச்சான்று பார்க்கலாம் பணியுமாம் என்றும் பெருமை சிறுமை அணியுமாம் தன்னை வியந்துன்னு சொல்லியிருக்கார் பெருமை அதிகாரம் தொள்ளாயிரத்தி எழுபத்தி கிருஷ்ணர் கீதையில் சொல்லுகிறார் யுத்தஸ்வ விகதரகா அர்ஜுனா மன கொதிப்பில்லாமல் செயல் புரிவாயாக மூணாவது அத்தியாயம் முப்பதாவது ஸ்லோகம் இனி பதவரை படிக்கலாம் அமைந்து ஆங்கு அமைதியாக ஒழுகான் செயல் புரியாதவன் அளவு வலிமையை அறியான் அறியாதவன் தன்னை வியந்தான் தன்னை வியந்து கொள்பவன் விரைந்து இவர்களுடைய செயல்பாடுகள் விரைவில் கெடும் அழிந்துவிடும் மூன்றுகையானவர்கள் அமைதியாக செயல் புரியாதவர்கள் அதாவது பொறுமையாக செயல் புரியாதவர்கள் பலத்தை அறியாதவர்கள் தன்னைத்தானே வியந்து கொள்ளுகின்றவர்கள் இவர்களுடைய செயலெல்லாம் விரைவில் அழிந்து போய்விடும் என்பது கருத்து அமைந்தாங்கு ஒழுகான் அளவு அறியான் தன்னை வியந்தான் விரைந்து கெடும்